ஸ்ரீதிணாந்திரம் டைபாயன முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷிக்காபி நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் நமோய கத்திருஷிபோ மஹோ நமோ சோபரன ம் ஆய மமாா வாக்ுஸ்ோத்தோோமிிபம் மாஹம்மரா மாகோத் அனராக்கணமஸ் அக்கணம் மே தரத்தையத்சுமா சங்கல் க் வயசோகன் துவான் प्रतिष्ठितो संकल्पस्य गतम, तत्रास्य यथा कामचारो அனியசியாச்சாரோம் ப்ரமைத்து अस्ति भगव तन्मे भगवान அஸ்தி பகவ்சாத் தன்மே பகவான் பகவான் சனத்குமாரர் பூமவித்யை நாரதருக்கு உபதேசம் செய்வதற்காக படிப்படியாக சில உபாசனைகளை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் நாம பிரம்மோபாசனா வாக் பிரம்மோபாசனா மன பிரம்மோபாசனா சங்கல்பிரம்மோபாசனா இதெல்லாம் அர்த்தத்தை நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும் சங்கல்பம்னு சொன்ன முடிவெடுக்கும் ஆற்றல் எல்லாவற்றையும் அலசி பார்த்து முடிவெடுக்கும் ஆற்றல் அதுக்கு தான் சங்கல்பம்னு பேர் மற்ற இடத்துல சில பலன் சொல்லாதெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் அதை கவனித்து பார்த்தா தான் தெரியும் இதுக்கு முன்னால் சொன்னதை காட்டில் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு துருவான் கிளிப்தான் லோகான் அபிசித்தி அதாவது அவனுக்கு என்ன கிடைக்கும் நிலையான உலகங்கள் கிடைக்கும் அவனும் நிலையானவனாக இருப்பான் அவனுக்கு எல்லா வகையான கருவிகளும் கிடைக்கும் அனுபவிப்பதற்குரிய பொருள்களும் இருக்கும் அதை அனுபவிக்கும் ஆற்றலும் இருக்கும் கார் ஓட்டணும்னு சொன்னா இந்த கேமராவை இயக்கணும் சொன்னா கேமராவும் இருக்கணும் கேமராவை இயக்கிற சக்தியும் இருக்கணும் ஆஹ் அதுவும் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை எந்த துன்பமும் அங்க இருக்காது இவனுக்கும் உடம்புல எந்த நோயும் துன்பமும் வராது நோ பிசிக்கல் ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆக உணர்ச்சிகள் பிரச்சனையோ உடல் ரீதியான பிரச்சனைகளோ எதுவும் இருக்காது யாரு சங்கல்பத்தை பிரம்மன் உபாசனை பண்றானோ அவனுக்கு இந்த பலன் அவனுக்கு ஞாபகம் இதெல்லாம் வந்து சகாம பலன் நிஷ்காம பலன் சித்தசுத்தி அதை மறந்துடக்கூடாது ஆகவே இவன் வந்து எல்லார காட்டிலும் பெரியவனாக இருப்பான் இவனால் பல இடங்களுக்கு ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும் அது பல அர்த்தங்கள் இருக்குது இல்லை காமச்சாரோ பவதி காமச்சாரோ பவத்தினா இஷ்டத்துக்கு நடப்பான்னு அர்த்தம் இல்லை இவனுக்கு எங்கேயும் கட்டுப்பாடுகள் இருக்காது இவனை யாரும் தடை செய்ய மாட்டார்கள் இவன் உயர்ந்தவனாக மேலானவனாக இருப்பான் டாமினேட்டிங் பர்சன் வச்சுக்கோங்களேன் டாமினேட்டிங் பர்சன் சொன்னால் இன்னொருத்தரை அடக்கி ஆள்றது கிடையாது இவனுடைய சிறப்புனால இவனுக்கு பலர் இயல்பாக மதிப்பு தருவார்கள் இவனுடைய சிறப்பை அறிந்து மற்றவர்கள் இவனுக்கு மதிப்பு தருவார்கள் இது போன்ற பல விஷயங்கள் இப்போ வந்து போனாருன்னா அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கத்தான் இருக்கு அவர் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம் நம்ம போ நம்ம போயிட முடியாது அது மாதிரி ஞாயம் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது கேட்டார் சங்கல்பத்தை காட்டிலும் வேற ஏதாவது இருக்கா இருக்குன்னு சொன்னார் அதை சொல்லுங்க சொன்னார் அடுத்த மந்திரம் ஆரம்பிக்கிறது அஞ்சாவது கண்டம் சித்தம் பாவ சங்கல்பாத் பூஜா யதாவை சேதயத்தே அத சங்கல்பயே அச மனசீ அச்சமீரீ தாமு நாம் நீரயா ஏக்கம் பவந்தி மந்திரேஷு கர்மானி உபனிஷத் லௌகிக்க விஷயங்களையே அதிகமாக சொல்றதில்லை வைதிக விஷயங்களே தான் பேசுகிறதுங்கிறது மறந்துடக்கூடாது இந்த கிக்க வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணுங்கிறத உபதேசிக்கிறது தான் வேதம் இந்த லௌகிக்க வாழ்க்கையில் கேவல லௌக்கிகம் மனிதனுக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியாது அந்த லௌகிக்கத்தை வைதிக அனுஷ்டானத்தோடு இருந்தால் தான் சாந்தியை கொடுக்க முடியும் ஓரளவுக்கு வைதிக தர்ம அனுஷ்டானங்களே சாந்தியை கொடுக்கும் வித்தவுட் லௌகிக்க விஷயங்கள் எல்லாம் குறைச்சலா இருந்தாலும் ஆகவே லௌகிக்கம் என்ன அர்த்தம் மெட்டீரியலிசம் கேவல லௌகிக்கம் மனிதனுக்கு மன அமைதியை தர முடியாது வைதிகத்தோட சம்பந்தம் இருந்தாத்தான் லௌகிக்கமே ஓரளவுக்கு நமக்கு சாந்தி அதுவும் ஓரளவுக்கு தான் ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது லௌக்கிகம் சாந்தியை கொடுக்காதுன்னு சொல்கிறது தான் வேதத்தோட முக்கியமான உபதேசமே லௌகிக்க விஷயங்கள்லாம் முழுமையான சாந்தியை கொடுக்கவே முடியாது வித்தவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித்தவுட் ரிலிஜன் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ரிலிஜன் சொன்னால் அது வெறும் அபிமானம் வெறி கிடையாது புரிஞ்சு வாழ்றது மதமும் அறம் அன்பு அறிவு இல்லாத மதம் மதமே கிடையாது தெளிந்த அறிவை போதிக்காத மதம் உயர்ந்த அன்பை போதிக்காத மதம் அற போதிக்காத மதம் மதமே அல்ல எந்த மதமாக இருந்தாலும் இந்த மூணு விஷயங்கள் தெளிவாக இருக்கணும் ஒன்று அறிவு அன்பு அறம் நீ நல்லா சிந்திக்கலாம் இதுதான் மதம் தெளிந்த அறிவே உண்மையான மதம் தெளிந்த அறிவை புகட்டுவதுதான் உண்மையான மதத்தின் கொள்கை உயர்ந்த மேலான அன்பை புகட்டுவதுதான் உண்மையான மதத்தின் கொள்கை கொள்கையாக இருக்க வேண்டும் அறங்களை நன்கு சிறப்பாக போதிப்பதுதான் மதங்களின் உண்மையான மதமாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் அதில் மிகவும் ஆழமாக உலகத்திலேயே காலம் காண முடியாத அளவுக்கு ஆழமாக இருப்பது ஹிந்து மதம் என்றால் அது என்ன சொல்றது அது விருப்பு வெறுப்பால் சொல்லப்படுவது அல்ல நடுநிலைமையோடு சிந்தித்து சொல்லப்படுவது எத்தனை மதங்கள் தோன்றினாலும் இந்த மதத்தில் சொல்லாத விஷயங்கள் அதில் இருக்குமா என்பது சந்தேகம்தான் இதில் சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களையும் அது சொல்லி இருக்குமா என்பதும் சந்தேகம்தான் ஆகவே இது பூரணமான ஒரு இருக்கிறது என்பது நன்கு சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு விளங்குகிறது ஆகவே எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா வைதிக திருஷ்டியிலேயே பேசுகிறது இந்த உலக வாழ்க்கையில நமக்கு முக்கியமா இருக்கிறது செயல்கள் திருவள்ளுவர் சொல்றார் செயல்களை ஒழுங்கா செயல் என்ன சமூகம் மதிக்காதுங்கிறார் இனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு இந்த உலகம் வினை இல்லாதவனை தூக்கி எறிந்து விடும் ஆஹ் வினை திட்பம் முக்கியம் வேதங்கள் எல்லாம் ஒரே கர்மமயமா இருக்கு கர்மமா கர்மம் தான் கர்மம் வாச்சிக்கம் கர்ம மானசம் கர்ம அதோட கனெக்ஷனாக போயிண்டே இருக்கு ஆக நம்ம சு பொருள்களை அனுபவிக்கிறோம் அதனால இன்பத் துன்பங்கள் ஏற்படுகிறது துன்பங்கள் இல்லாத இன்ப அனுபவத்தை மட்டும் நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அதற்குரிய கொடுக்கணும் அதுதான் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் சடங்குகள் பாராயணங்கள் தியானங்கள் இதெல்லாம் அதில் அடங்குகிறது அதற்கு உள்ள போயிண்டே இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டே வரோம் சொற்கள் கர்மம் மந்திரம் சொற்கள் கர்மத்தையும் மந்திரங்களையும் விட்டுட்டார் யாரு சனத்குமார் சொற்கள் இருந்து தொடங்குறார் இப்ப சொற்களுக்கு ஆதாரம் வாக்கு சொற்களுக்கும் மேலானது உயர்ந்தது வாக்கு வாக்கு மேலானது மனசனம் மனஹா அதற்கு மேலானது சங்கல்பம் வந்துட்டோம் இப்ப சங்கல்பத்துக்கு மேலே இந்த மந்திரம் சொல்கிறது சித்தம் வாவ சங்கல்பாத் சங்கல்பத்த காட்டிலும் உயர்ந்தது சித்தம் சித்தம் சொன்ன சங்கராச்சாரியார் ஒரு பதம் உபயோகப்படுத்துறார் சித்தம்னா என்ன சேதம் என்ன அர்த்தம்னா பிராப்த கால அனுரூபோதவத்வம் அநாகத விஷய பிரயோஜன நிரூபண சாமர்த்தியம் இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஸ் அதாவது ரொம்ப கவனமாக இருக்கிறது கொஞ்சம் ஆழம் சங்கல்பம் வந்து முடிவெடுக்கிறது முடிவெடுக்கணும்னா எல்லாத்தையும் அலசி பார்க்கணுமே அலசி பார்க்காம எப்படி முடிவெடுக்கிறது அதாவது இதுக்கு முன்னால் பண்ணின போது எப்படி நடந்தது இப்போ இதை பண்ணினா என்ன ஆகும் இப்போ இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும் ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்றாருன்னு சொன்னார் சும்மாவா தீர்ப்பு சொல்றார் வாதி பிரதிவாதி ரெண்டு பேருடைய வாதங்களையும் பொறுமையா கேட்கிறார் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் பார்க்கிறார் இன்னும் கசாபுக்கு தண்டனை கொடுக்க முடியல அசாப் அவர்களே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அதுக்கு பேர் தான் ஜனநாயகமா குஜராத் சீப் மினிஸ்டர் எவ்வளவு சீக்கிரம் இது பண்ணலான்னு அதுக்கு வேகமா வேலை பண்றாங்க எழுதி சுவாமி பாலிடிக்ஸ் பேசுகிறேன் கேட்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் குஜராத் சீப் மினிஸ்டரை சீக்கிரம் எப்படி இருந்தால ஒரு வழி பண்ணலான்னு ட்ரை பண்றான் முடியல இந்த கசா போடுறதை எவ்வளவு நேரம் இழுக்கலான்னு பாக்குறான் அதுக்கு பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் விட்டுடுவோம் எதுக்கு சொல்றேன் ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு சொன்னா என்கொயரி அவசியம் வித்தவுட் என்கொயரி நோ ஜட்மெண்ட் விசாரம் பண்ணாம ஜட்ஜ்மெண்ட் கிடையாது இப்ப விசாரம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அனாலிசிஸ் மெத்தட் இருக்கு எப்படியெல்லாம் விசாரிக்கணுங்கிற முறைகள்லாம் இருக்கு ஆகினாலும் அதெல்லாம் பண்ணணும் அப்படி பண்ற புத்தி இருக்கு பாருங்க ஃபுல்லாக கவனிக்கணும் அத்தனையும் கவனிக்கணும் பொறுமையா சொல்றதுல இப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் இப்ப இந்த வகுப்பு பயனுள்ளதா இல்லையாங்கிறத தீர்மானம் பண்றது எப்படி கேம்ப் முடிஞ்சா பண்ண முடியும் கேம்ப் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து எல்லாத்தையும் கேட்டு கேக்கிறதுக்கு மனசு இருக்கணும் காலையில தயிர் சாகம் போட்டாங்க முடிஞ்சு போச்சு விடாம கவனமா கேட்கணும் கேட்கறதுக்கு அந்த கேட்கிறது பொறுமையா எல்லா விஷயங்களையும் உள் வாங்கிக்கிறது நல்ல வேர்டு என்ன தெரியுமோ உள் வாங்கி கொள்ளும் ஆற்றல் இருந்தால் தான் முடிவெடுக்க முடியும் முடிவெடுத்தால்தான் முடிவெடுத்ததை நிறைவேற்ற விருப்பத்தை வளர்க்க முடியும் விருப்பத்தை வளர்த்தால்தான் பேச முற்படுவோம் பேச முற்பட்டால்தான் சொற்கள் வெளிப்படும் சொற்கள் வெளிப்பட்டால்தான் என்ன சொல்றது செயல்கள் வெளியா செயல்கள் வெளிப்படும் செயல்கள் வெளிப்பட்டால்தான் வாழ்க்கை இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் ஆ சித்தம் அப்படிங்கிறதுக்கு இதான் அர்த்தம் பிராப்த கால அனுரூப போதவத்வம் அத்தீத்த அநாகத்தர்த்தம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கிறது ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனைய நல்லா புரிஞ்சுக்கிறது அதுதான்னு பேர் பக்கத்துல இருக்குமரிய எல்லாம் நடந்ததெல்லாம் எப்படி இப்ப அந்த காலத்துல அந்த காலத்து சூழ்நிலைக்கு நடந்தது எப்படி இந்த காலத்துல எப்படி நடந்துகிட்டு இருக்கு இப்ப எப்படி சொன்னா அது எடுபடும் இதனால் இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் கிருஷ்ணர் கீதரை சொல்றாரு திருக்குறளே இருக்கு தன் வலியும் மாற்றான் வலியும் வினைவழியும் துணை வலியும் தூக்கி செயல் ஒரு காரியத்தை செய்யணும்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு பொறுமை ரொம்ப வேணும் இருக்கு உடனே பண்ணிட முடியாது நம்ம கசாப்புக்கு சீக்கிரம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவோம் நேர பார்த்துருக்கா இத்தனை பேர் செத்துருக்கான் வீடியோவில் காமிச்சிருக்கான் இவ்வளோ பொட்டாச்சு என்னையா விசாரணை வேண்டியிருக்கு நம்ம என்னப்போம் போராது எல்லா நாட்டையும் திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணும் நம்முடைய விசாரணை அதுவும் நடக்காதுங்கிறது வேறு சமாச்சாரம் இல்லை பேருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக பதில் சொல்லணும் இந்த ராஜதந்திரங்கள்லாம் உள்ள போனோன்னு வச்சுங்களேன் ஒரே மகா சாக்கடையாக இருக்கும் ராஜ தந்திரங்கள் இருக்கே பரி மகாராஜாவா இருந்தவர் அனுபவிச்சு சொல்லி இருக்கே அப்போ அனுபந்தம் கஷயஹிம் அனவேட்சம் கர்ம எத்தாமிஞ்ச நிவத்தி காரியே பந்தம் மோக் யாவேத்தி புத்திசா பார்த்தி சாத்விக புத்தி ராஜச புத்தி தாமச புத்தி பிரிக்கிறார் கிருஷ்ணர் சரி ஆஹ் இந்த சித்தம் புரிஞ்சுக்கணும் இதுதான் உயர்ந்ததுங்கிறார் இது இல்லைன்னா சங்கல்பம் இல்லை ஆஹ் சங்கல்பத்தை விட பெருசு சித்தம் எதாவை சேத்தையத்தே அச சங்கல்பயத்தே நல்லா அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம்தான் ஒரு தீர்மானத்துக்கு வராம்பான் அஹ சேத்தையத்தே அச சங்கல்பயத்தை அப்புறம் தான் தீர்மானத்துக்கு வரும் அச மனசி அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆசைப்படுறான் அச வாச்சம் ஈரையதி பிறகு சொற்களை வெளிப்படுத்துகிறான் தூண்டுகிறான் இந்த சொற்களை வெளிப்படுத்த முற்படுகிறான் அந்த முற்படுதலானது சொற்களை வெளிப்படுத்துகிறது அந்த சொற்கள் மந்திரங்களில் இருக்கின்றன மந்திரங்களில் வியாபித்திருக்கின்றன சொற்கள் மந்திரங்களை வியாபித்திருக்கிறது மந்திரங்கள் செயலை வியாபிக்கிறது செயல்கள் பலனை வியாபிக்கின்றன அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அடுத்த மந்திரம் தானிகவாயே தானி சித்தை चित्तात्मानी துவிதச்சிமஸை ஏனா மாஹு यदयं வேத यद्वायं வி स्यात நேத்தி சீத்தவன்புசூஷன் சித்தம்ஹ் एकायनं ஏமா சித்தம் பிரதிஷ்டிபாஸ்வேதி சித்த மகிமையை சொல்லுகிறது இந்த மந்திரம் இதற்கு முன் மந்திரம் சித்தத்தை அறிமுகப்படுத்தியது சித்தத்தினுடைய செயல்பாட்டை சொல்லியது சித்தந்தான் சங்கல்பத்துக்கு காரணம் சங்கல்பத்தை விட பெரியது சித்தம் என்று எல்லாம் போடுக்கணும் பெரியது உயர்ந்தது மேலானது சிறந்தது வியாபிப்பது நுண்மையானது எல்லாம் சங்கல்பாதீனி இந்த சங்கல்பம் முதலானவைகளாம் இந்த சங்கல்பம் அனைத்துமே சித்தை காயனானி சித்தத்தில் ஒடுங்குகிறது சித்தாத்மானி சித்தத்திலிருந்து தோன்றுகிறது சித்தே பிரதிஷ்டித்தானி சித்தத்தில் நிலை பெற்றிருக்கின்றன அதை பற்றி ஒரு குறிப்பு சொல்ற தஸ்மாத் எனவே பகுவித்து அச்சித்தகா அப்படி பிரிக்கணும் பகுவித சித்தகாங்கிறது எப்படி பிரிக்கணும் பகுவித்து அச்சித்தகான்னு பிரிக்கணும் ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கான் பகு சாஸ்திர வித்து நிறைய சாஸ்திரமெல்லாம் படிச்சிருக்கான் ஆனால் பொறுமையாக அனலைஸ் பண்ண தெரியாது ஒரு முடிவெடுக்க முடியாது ஒரு முடிவெடுக்க முடியாமல் பொறுமையாக அனலைஸ் பண்ண முடியாமல் இருப்பான் அப்படி இருந்தான்னா பகுவித்து அச்சித்தகா பவதி எத்தியப்பி ஒரு ஒரு ஒருவன் சாஸ்திரங்கள் பலவற்றை கற்றிருந்தாலும் திருக்குறளில் வள்ளுவர் சொல்வன்மைனே ஒரு அதிகாரம் வச்சிருக்கார் மந்திரிக்கு பேச்சில் எப்படிலாம் இருக்கணுங்கிறது அதுக்கு பல விஷயங்கள் தெரியணும் இவர் நம்ம ஆஞ்சநேயரை தான் அதுக்கு உதாரணமாக எடுத்துட்டு இருக்கோம் அவர் எப்படி பேசினாலும் அது பேசுறதுல ஒரு அழகு இருக்குமா அது ஒரு பெரிய அனுகிரகம் ராமர் பேச்சை பார்த்து மெய்மறந்து போயிடுறார் அதனால லக்ஷ்மணனை பேசக்கூடாதுங்கிறார் அவர் பேசிட்டு கேட்டு போங்கிறார் அழகா பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை அப்படி புகழ்ந்து அதனால தான் அவருக்கு பேர் சொல்லின் வேர்ட்ஸ்ல கிளாரிட்டி வரணும்னா திங்கிங் கிளாரிட்டி இருக்கணும் திங்கிங்ல கிளாரிட்டி இருந்தா தான் எக்ஸ்பிரஷன்ல கிளாரிட்டி இருக்கும் அப்புறம் செயல்லும் தெளிவு இருக்கணும் அது வேற விஷயம் இப்ப எல்லாத்துலையும் ஒரு தெளிவு தேவைன்னா அதுக்கு உழைக்கணும் அதுக்கு அனுகிரகம் வேணும் உழைக்கணும் முயற்சி பண்ணணும் அதான் சொல்றார் நிறைய படிச்சிருந்தாலும் பொறுமையா முன்பின் விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாம ஏதோ ஒரு திருக்குறள் இருக்கு இதுக்கு எனக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் வரமாட்டேங்குது இதெல்லாம் பொருட்பாளர் நிறைய வந்திருக்கு இதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த குணம் நாடி குற்றம் நாடி சொன்னோம் இல்லையா அது மாதிரி பல விஷயங்கள் அந்த தெரிந்து என்ன சொன்னேன் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் அப்படிலாம் பல அதிகாரங்கள் இருக்கு இப்போ பகுவித்து அச்சித்தகா பவது நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கான் சாஸ்திரமெல்லாம் படிச்சிருக்கான் ஆனால் வந்து விசாரம் பண்ண முடியாது அனலைஸ் பண்ணுற சக்தி இல்லை அப்படி இருந்தால் அவன் படித்த என்ன பிரயோஜனங்க வேஸ்டான் அதில் அது பிரயோஜனம் நடைமுறைப்படுத்த முடியாதான் அயம் நாஸ்தி தி ஏனம் ஆகு எது அயம் வேத இவன் படிச்சிருந்தா கூட என்ன பிரயோஜனம் நிறைய படிச்சிருக்கான் ஆனா பொறுமையா அனலைஸ் பண்ற சக்தி இல்லை ஒரு விஷயத்துல ஆகையினால இவன் படிச்சு பிரயோஜனம் இல்லைங்கிறாங்கனா இவன் இருந்த என்ன இல்லாததுக்கு சமானம்தான் இவ்வளவு இருந்து படிச்சு என்ன பிரயோஜனம் இவன் இல்லாததுக்கு சமானந்தான் அயம் நாஸ்தி ஏனம் ஆகு எது அயம் இவன் தெரிஞ்சிருக்கான் தெரிருந்தா கூட படிச்சிருந்தா கூட இவன் பயன்படுத்துறதுக்கான ஒரு நெறிமுறைகள் பின்பற்றுதல் இதெல்லாம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் யூஸ்லெஸ்ங்கிறாங்க வித்வானு இவ்வாறு இருக்கிற வித்வான் அச்சித்தன் என்று சொல்லப்படுகிறான் இவனுக்கு சித்தம் இல்லை அச்சித்தா பவதி அயம் வித்வான் நான் எவங்களுக்கெல்லாம் பதவரை எழுதி போடுறேன் எழுதிருக்கேன் அது அப்புறம் நீங்க பார்த்தா புரிஞ்சு போயிடுது பிரிச்சு ரொம்ப சொல்லி தான் டைம் ஆயிடும் இவ்வாறு ஒருவன் அறிவ வித்வானாக இருந்தாலும் இப்படி இருந்தால் அவன் அச்சித்தனாகவே கருதப்படுகிறான் சித்தமற்றவனாகவே கருதப்படுகிறான் அதை அல்ப வித்து ரொம்ப படிக்கல ஆனா பொறுமையா அனலைஸ் பண்ணுவான் படிப்பு கம்மி ரொம்ப ஒன்னும் படிக்கல சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப படிக்கலை அல்பவித்து அவன் நிறைய பகுவித்து அஜித்தாக இவன் அல்பவித்து சித்தாக ஆனால் பொறுமையா அனலைஸ் பண்றான் விஷயத்தான் அப்படி பண்ணக்கூடியவனா இருக்கான் அல்பவித்து சித்தவான் பவதி அவங்ககிட்டதான் கேட்பாங்களான் அவன் ஜாஸ்தி படிக்காட்டாலும் பொறுமையா ஒரு விஷயத்த முன்பின் விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தன் பொறுமையா சிந்திக்கிறான்னு சொன்ன அதை வச்சுட்டு அவங்ககிட்ட கேட்பாங்களாம் இவன் பொறுமையாக நமக்கா யோசிச்சு சொல்லுவான் அப்படிங்கிறதுனா அவங்க கிட்ட கேட்பாங்களாம் அதையேவ தஸ்மாக உத சுசூஷந்தே உதங்கிறதுக்கு அப்பின்னு அர்த்தம் தஸ்மை அப்பி அவனிடத்தில் மட்டுமே அப்படின்னு அர்த்தம் அவனிடத்தில் மட்டுமே மக்கள் கேட்க விரும்புகிறார்கள் சுச்ரூஷந்தே சோதும் இச்சந்தே அவரிடத்தில் கேட்பதற்கு விருப்பப்படுகிறார்கள் ரொம்ப படிக்காட்டாலும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுவான்ப்பா அவனுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு அப்படி ஒன்றும் பெருசா படிக்கலை ஆனால் யோசிக்கிற சக்தி இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட தான் கேட்பாங்களாம் எவ்வளவு ப்ராக்டிக்கலாக பேசுறது பாருங்க உபநிஷத்து இதெல்லாம் உபரிஷம் பன்னரும் உபரிடங்கள் எங்கள் நூலேன்னார் பாரதியர் பாரில் இதற்கேது நிகரேது நூலே சுஷ்ரூஷந்தே அதனால என்ன சொல்றது சித்தகம் ஏகாயனம் சங்கல்பாதீனாம் ஏஷாம்கிறதுக்கு அந்த ஏத சப்தத்துக்கு அர்த்தம் சங்கல்பாதீனம் ஏகாயனம் இந்த சங்கல்பம் முதலானவைகளுக்கெல்லாம் ஆதாரம் சித்தமே ஆகும் சித்தத்திலிருந்து தோன்றுகிறது சித்தத்திலேயே ஒடுங்குகிறது சித்தம் பிரதிஷ்டா ரிபிடேஷன் வந்தது சித்தே பிரதிஷ்டித்தானின்னு வந்தது இங்க இந்த அர்த்தத்தை சொல்லி முடிச்சுட்டார் மரங்கள்லாம் சித்தமுடையதாக இருக்கிறேன்னு அப்படின்லாம் சொல்லல சங்கல்பத்துக்கு சொன்னார் பஞ்சபூதங்கள்லாம் சங்கல்பம்ன்றதுன்னு சொன்னார் இங்க அப்படி சொல்லல் பிராக்டிக்கலா எதெல்லாம் பயன் உள்ளதோ அது அழகாக சொல்லுகிறார் மகரிஷ் சரி ஆகினால் என்ன பண்றது கடவுளா தியானம் பண்ணு நல்ல உள் வாங்கி கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலை இறைவனாக கருதி வழிபடுவாயாக ஆழ்ந்து எண்ணுவாயாக தியானிப்பாயாக இதுவே கருத்து சரி இப்படி பண்ணினா என்ன பலன் தெரியும் தான் சொல்றது அவிய ித்தியாச்சாரோச்சித்துப்பூவன்பீத்வி பழக்கமா சொல்கிறது தான் இங்கேயும் அப்படியே சொல்லியிருக்கார் யார் சித்தத்தை பிரம்மன்னு உபாசனை பண்ணுறானோ அவனுக்கு அந்த மாதிரி உலகங்களை அவன் அடைவான் ஞான் வச்சுக்கணும் அந்தந்த மாதிரி மக்களோட பழகுவான் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி என்விரோன்மெண்டில் தான் அவன் இருப்பான் எப்போவுமே இந்த மாதிரி எப்போ ஒரு லாயர்னால் என்ன அந்த லாயர் குரூப்பில் தான் இருப்பாங்க ஒரு வேதாந்தம்னா வேதாந்திகள் குரூப்பில் தான் இருப்போம் அந்த மாதிரி அர்த்தத்தில் அந்த மாதிரி ஜனங்களோடைய பழகுவார்கள் இந்த கன்சல்டேஷன்லாம் பிரித்து பிரித்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்க இதுக்கு கன்சல்ட் பண்ணுறவங்க அதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுலாம் இருக்கு மாதிரி அந்த குரூப்பில் இருப்பார்கள் இவர்களுக்கு நிலையான உலகம் இவர்களுடைய வாழ்க்கையும் நிலையாக இருக்கும் அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான் த்ருவான் லோக்கானு அப்புறம் த்ருவா சித்தானு அந்த குரூப்பில் தான் சேருவார்கள் அதுக்குரிய உலகங்களை அடைவார்கள் அதில் நிலைத்திருப்பார்கள் அங்கேயும் அதுக்கு வேண்டிய கருவிகள் எல்லாம் இருக்கும் இவர்கள் அந்த கருவிகளை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இவர்களும் இவர்களிடத்திலும் பிரச்சனை இருக்காது வெளியிலும் புறத்திலும் பிரச்சனை இல்லை ஆதி தெய்விக ஆத்யாத் ஆதி ஆதி தெய்வீக ப்ராப்ளமும் இல்லை ஆத்தியாத்மிக பிரச்சனையும் கிடையாது எங்கெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னார் யார் பிரம்மன பிரம்மனா உபாசனை பண்றானோ அவனுக்கு நன்றாக இந்த எனது எல்லாத்தையும் பொறுமையா கிரகிச்சுக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் முடிவெடுப்பதற்கு முன் தேவைப்படுகின்ற ஒரு ஆற்றல் ஆக அதை காட்டிலும் பெரிசா இருக்கான்னு கேட்டார் இருக்கே அப்படின்னார் சொல்லுங்க அடுத்த கண்டத்துக்கு போறோம் ரிரிவந்தீவா பயந்தீவனுஷ மனுஷ इवैवते மக்தவா இவ்வளோ அல்கிண பிசுனா உபவாதினா பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறார் சனத்குமார் இங்க தியானம்னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா மன ஒருமுகப்பாடு एकाग्रता பொதுவாகியார் சொல்றோகிரா எம் ஆகா நீங்க போட்டு ஒருமுகப்பாடு கான்சன்ட்ரேஷன் இல்லேன்னு சொன்ன அலர்ட்னஸ் விழிப்புணர்வுல தியானம்னா விழிப்புணர்வு மன ஒருமுகப்பாடு மன ஒருமுகப்பாடு இல்லைன்னு சொன்னா எல்லாத்தையும் கவனிக்க முடியாது சில பேர் கிளாஸ் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா ஏகாகிரதை இருக்காதுன்னா என்ன பண்றது கேட்டுட்டு இருப்பாங்க அங்கேயும் பாக்குறது கூட இல்லை ஆனாலும் உள்ள வந்து அந்த மனசு அதுக்கு பின்னாடி கரெக்டா இருக்கணுமே இதெல்லாம் சட்டில் காலையிலிருந்து ராத்திரிக்குள்ளோசிக்கிறோம் முடிவெடுக்கிறோம் பண்றோம் போறோம் ஆனா ஒன்னொன்று கவனிச்சு பார்த்தா இவ்வளவு நுணுக்கமான அம்சங்கள் இருக்கு செயலுக்கு பின்னால் இவ்வளவு வேலை நடக்கிறது தியானந்தான் இந்த ஏகாகிரதை தான் அதை உயர்ந்தது சித்தத்தை காட்டிலும் பெரியது அப்புறம் சொல்றார் பாருங்க மரமெல்லாம் அசையாமல் இருக்கு தியாயத்தீவ பிருத்திவி இந்த பூமியே தியானம் பண்ணுற மாதிரி எல்லாம் பாவனை இப்படி பார்க்குறா காம்பவுண்ட் தியானம் பண்ணுற மாதிரி இருக்கு தியாயத்தீவ பிருத்திவி சங்கராச்சாரிய அடிக்கடி கோட் பண்ணுறாரு அங்க இங்கே தேவைப்படுற போதுலாம் தியாய தீவ அந்தரிக்ஷம் ஆகாஷ் இந்த இடைப்பட்ட இடமெல்லாம் தியானம் பண்ணுற மாதிரி தெரியுதுதான் எல்லாமே ஒருமுகப்பாட்டோடு தான் இயங்கின் இருக்கான் எல்லாம் கான்சென்ட்ரேட்டடாக இயங்குறது எல்லாமே தியவூ அந்தரிக்ஷம்னா சொர்க்கத்துக்கும் கீழே இருக்கிறதுக்கு இடைப்பட்ட இடம் அந்தரிக்ஷம் தியானம் பண்ணுறது சொர்க்கம் தியானம் பண்ணுறது ஆபஹா தியாயந்தி ஆபஹா பகுவச்சனம் நித்திய பகுவச்சனம் ஆப்பகா தியாயந்தி ஜலம் தியானம் பண்றது இவன் இருக்கு இவனா தியானம் பண்ற மாதிரி பார்த்தா தியானம் பண்ற மாதிரி இருக்கு மரம் அசையாம இருக்கேப்பான் தியானம் பண்ற மாதிரி இருக்கு மலை எல்லாம் தியானம் பண்றதா ஆப்பஹா தியாயந்தி மலைகள் தியானம் பண்ணுவது போல இருக்கிறது தேவ மனுஷ்யாகா தேவ மனுஷியாகங்கிறது சங்கராச்சாரியார் சொல்றார் தேவர்களும் மனிதர்களும் தியானம் செய்வது போலங்கிறார் இன்னொரு அர்த்தம் சொல்றார் மனிதர்களே நற்குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்தால் அவர்கள் தேவர்கள்தான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அதுக்கு பொருள் என்னன்னா வாழ்வாங்கு வாழ்ந்தா நீ இறந்த பிறகு தேவனாவேன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா இந்த மண்ணுலகலேயே தேவன் வந்து வாழ்றதாக அர்த்தமா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வானில் உரைகின்ற தெய்வத்தோடு இவன் ஒப்பிட்டு கருதப்படுவான் என்பது கருத்து ஆக தேவ மனுஷியாக தேவ மனுஷா இக மனுஷியான மகதாம் பிராப்னவந்தி மகத்த மகிமையை பற்றி சொல்றது இந்த மந்திரம் மகிமையை பற்றி சொல்றது இதுலேயே வந்துடுத்து தியானத்தை அறிமுகப்படுத்தியாச்சு தியானத்தினுடைய பெருமையை சொல்லியாச்சு தியானத்தினுடைய பெருமை இன்னும் சொல்ற மனு மகத்தாம் மனுஷியானாம் மனுஷியானாம் மகத்தாம் பிராப்னுவந்தி இவைவ பிராப்னுவந்தி இதனுடைய பொருள் என்னன்னா மனிதன் மேலான நிலையை அடைவது தியானத்தினால் தியானத்தை கடைப்பிடிப்பதால் மனிதன் உயர்ந்த நிலையை அடைகிறான் தியானத்தை கடைபிடிப்பதால் தான் மனிதன் உயர்ந்த நிலையை அடைகிறான் தியானம்னா இங்க ஒரு இடத்துல பற்றி சொல்லல அதையும் எடுத்துக்கணும் ஒருமுகப்பாட்டு சக்தியை பயிற்சி பண்றதுக்குத்தான் ஜபம் பண்றோம் தியானம் பண்றோம் அந்த சக்தியை வச்சுன்னு நம்ம லௌகிக்க விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் வைதிக விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் அதுவும் யாகசாலையில எல்லாம் ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் யாகங்கள் கர்மாக்கள்லாம் பண்ற போது ரொம்ப கவனமாக வெளிப்போடு இருக்கணும் இப்பெல்லாம் ஏதோ புரோக்ராம் மாதிரி நடக்கிறது அந்த யாகங்களை நடத்துற நடத்துற யஜமான பண்ற கர்த்தா யஜமானன் அந்த பண்ணி வைக்கிற புரோஹிதர் அதற்கு சகாயம் பண்ணக்கூடியவர்கள் அதற்கு தேவையான பொருள்கள் இத்தனையிலையும் எவ்வளவோ கவனம் இருந்தாத்தான் மந்திரலோபம் கிரியாலோபம் ஸ்ரத்தாலோபம் இதெல்லாம் லோபம் இல்லாமல் கர்மா பண்ண முடியும் கர்மாவை பண்ண பண்ணாதான் சரியான பலன் கிடைக்கும் இப்போ அங்கே நடக்கிறது பூஜை அவர் ஏகாகிரத்தையோட ஒன்று ஒன்றா முதல்ல தூபம் அர்ச்சனையும் பண்ணணும் தூபத்தை காட்டணும் அதுக்கு ஒரு ஏகாகிரதை வேணும் திடீர்னு திடீர்னு மருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் வயசாச்சுன்னா அப்படிலாம் ஆகும் ஆமா தூபத்தை காட்டணும் அப்புறம் தீபத்தை அப்புறம் நைவேத்தியம் பண்ணணும் நைவேத்தியத்துக்கு எத்தனை தடவை சுத்தணும் மணி அடிச்சுட்டு பண்ணணும் மணி அடிக்கிறதுக்கு சில பேர் மணி அடித்தா தீபாரனை காட்ட முடியாது தீபானை காட்டினா மணி அடிக்க முடியாது மணி அடிக்கிறோம் தீபாரனை காட்டுறதும் ஒரே நேரத்தில் பண்ணணும் இந்த கை சரியா காட்ட அடிச்சுட்டு இருக்கணும் உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா கஷ்டம் சைமல் டேனிஸா ரெண்டு பண்ணணும் ஒரு கை பண்ணுற வேலை வேற இன்னொரு கை பண்ணுற வேலை வேற அப்போ அது நேவேத்தியம் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தீபாராதனை அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அது மந்திரம் வேற கரெக்டாக இருக்கணும் வாய் மந்திரத்தை சொல்லிகிட்டு அந்த நேரம் பார்த்து திடீர்னு அந்த செல்ஃபோன் வச்சுட்டு வந்துட்டேனே அங்கே விட்டுவிட்டேனே நினைச்சானு வச்சோம் உங்கள பூஜை பூஜை தான் ஒருவேளை இப்படி சொல்லிகிட்டு இருப்பான் யோ பாம் புஷ்பம் வேதா அங்கே வச்சேனா இங்கே வச்சேனா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க இதை நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு தியானம் வேணும் நான் இதை கவனமாக சொல்லிகிட்டு நீங்களும் விடாமல் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தியானம் வேணும் இல்லாட்டி எங்கேயோ ஆரம்பிச்சாரு எங்கயோ போயிட்டு இருக்காரு அப்பா தியானத்துக்கு என்னன்னா தியானத்தினுடைய தியான அனுஷ்டானத்தினாலும் சாகன அனுஷ்டானம் தியானத்தை கடைப்பிடிப்பதால் ஒருவன் உயர்ந்த நிலையை அடைகிறான் உயர்ந்த நிலையை அடைகிறான் இவன் சில பேர் தியானத்தை எம்சசைஸ் பண்ண இதை மாற்றம் எடுத்துவாங்க இதுக்கு முன்னால இருக்கிறது இருக்கு பின்னால் வேற இருக்கு அதை விட்டால் போராது இப்போ இப்போ எத்தனை வந்திருக்கு பாருங்க இன்னதுக்கு அப்புறம் நிறைய இருக்கு இப்போ தியானம் உயர்ந்தது அப்புறம் இன்னொன்று மகான் பெரியவங்கள்லாம் தியானம் பண்ணுறாங்க பெரியவங்கள்லாம் பொறுமையாக ஒருமுகப்பட்ட மனதோட எல்லாத்தையும் கேட்டு அப்புறம் முடிவெடுத்து அப்புறம் ஆசைப்பட்டு அப்புறம் சொ சொல்றதுக்கு முயற்சி பண்ணி அப்புறம் சொல்லி அப்புறம் காரியம் பண்ணுறான் ஆனா ஏ அல்பாஹா அடுத்தது சொல்றது பாருங்க இந்த அல்பம் இருக்கே இது தியானம் எனக்கு வாக்கை வந்ததெல்லாம் பேசிட்டே இருப்பான் கான்சென்ட்ரேஷனே கிடையாது பார்த்துட்டே இருப்பான் அப்படி காலம்பறை டீ கடைக்கு போய் உட்காருவான் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்ப்பான் அதான் மகான்களுக்கும் மற்ற மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இவங்க என்ன பண்ணுவான் காவியசாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதான் வியசனேனத்து மூர்க்கானாம் நித்ரையா கலகேனவான் அந்த மகான்கள்லாம் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப படிச்சுட்டே இருப்பான் ஒன்னும் சாஸ்திரத்தை படிக்கிறது இல்லாட்டி சத்கர்மாவும் பண்றது ஒன்றும் ஏதோ நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருப்பான் இல்லாட்டி நல்ல விஷயத்த எடுத்து விளக்கி சொல்லிட்டு இருப்பான் இல்லாட்டி நல்ல விஷயத்த படிப்பான் தியானம் பண்ணுவான் இவனுக்கு வே வாழ்க்கை வேடிக்கையே அதான் அவனுக்கு வேடிக்கையா ரெண்டு வார்த்த பே பேசினா அது சாஸ்திரம் இருக்கும் ஆனா இந்த பை முட்டாளடின் ஒன்று கவலைப்படுவான் உட்கார்ந்து எப்படிடா கவலைப்படலாம்னு கவலைப்படுவான் கூட கவலையே வரமாட்டேங்கிறது வேற கவலைப்படுவோம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் போல் இருக்கேன் நினைப்பான் வருத்தப்படுவான் அயோத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சால்வ் ஆகிற மாதிரி தோன்றதுனா ஆட்டுமே நான் அது இப்படி ஆனால் இப்படி நாங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனா நீ போனதுக்கப்புறம் அது இருக்குமே அதனால இப்பயே பண்ணிட்டு போயிட்டா நல்லதுண்ணா நான் போனதுக்கப்புறம் இருந்தால் நல்லா இருக்கும் போல் இருக்குன்னா இப்படிலாம் இருக்கேன் ஜனங்களுடைய சுபாவம் கவலைப்படுறது அதுல டைம் போகும் உக்காந்து கவலைப்படுவான் இன்னொருத்தரையும் கூப்பிட்டு அவனுக்கும் கரு கவலையை கொடுப்பான் பாரதியார் சொல்றார் பாருங்கள் தேடிச்சோரு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து கோள் மூட்டின் அரட்டை அடிப்பான் வேஸ்ட் பண்ணி இன்னொருத்தன் டயத்தையும் முன்னேற விடாம கெடுப்பான் அதனால அல்பர்கள் தியானம் பண்ணாத அல்பர்கள் இவர்களை என்ன பண்ணுவாங்க சஞ்சல சித்தா தியானம் பண்றவனுக்கு என்ன ஆகும் அச்சல பிரதிஷ்டா மனசு ஒரு நில நிற்கும் நிற்கும் பிரயோஜனம் என்னோயோ நிச்சரதி மனசஞ்சலம் ஆத்மநேவம் நேத்து பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைத்தி பிரம்மபூதல் பகவான் தியான யோகத்துல சொல்றத பாக்கிறோம் ஆக இவர்கள் என்ன பண்றாங்கன்னா அல்பாகா இந்த மகத் பிரிச்சு காட்டுற இந்த மாதிரி இருந்தா மகத்தானவனா இருந்தா எவ்வளவு உயர்ந்ததெல்லாம் நடக்கும் தியானம் பண்ணினா ஏகாகிரத்தையினுடைய பயன் மேலானது உயர்ந்தது நிலைத்து நிற்பது இவன் இவன் அழி இவனுடைய உடல் மறைந்தாலும் அது நிற்கும் ஆதிசங்கருடைய மன ஒருமுகப்பாடு இன்னைக்கு பயன் தருது பில்கேட்ஸோட மன ஒருமுகப்பாடு ஒரு மாதிரி பயன் தருது ஆதிசங்கருடைய மன ஒருமுகப்பாடு மகான்களுடைய மன ஒருமுகப்பாடு அவங்க கருப்பா இருந்தா சங்கராச்சாரியார் குட்டையா இருந்தாரா நெட்டியா இருந்தாரா உண்டா இருந்தாரா ஒல்லியா இருந்தாரா யாருக்கு தெரியும் அர்த்தது அவதார மூர்த்தள்வங்கேர்றது கைங்கரிய அர்த்தம் பரதோஷ பிரகாஷா பரதோஷ உத் பரதோஷு அல்பாக கொஞ்சம் சொல்ற கொஞ்சம் கூட செல்வத்தை அடையாதவர்கள் பிசுனாக பரதோஷ உத் பிறருடைய குற்றத்தை சொல்றதுல எக்ஸ்பர்ட் அது மாத்திரம் உபவாதினா உபவாதின ஒருத்த நல்லா பண்ணிட்டு இருக்கான் சமூகத்தில் நல்லா பேர் எடுத்துகிட்டு இருக்கான்னா பொறாமல் தாங்க முடியாமல் அவன் நேரிலே போய் நீ எல்லாம் பண்ணுறது அக்கிரமம் அந்நியாயம் நீ உருப்பிட மாட்டே இப்படிலாம் எங்கேயா பேசல் அவனுக்கு பேர் உபவாதின்னு பேர் கம்பேர் பண்ணுற கலகசீலர்கள் விஸ்வநாக இந்த அசுரர்கள் ராட்சஸர்கள்ங்கிறோம் இல்லையா என்ன வித்தியாசம்னா அசுரங்கிறவன் வந்து நம்மளை ஹிம்சை பண்ணாமல் நம்மள்ட்ட இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடுவான் ராட்சசங்கிறது நம்மளை கொண்டுப்பிட்டு எடுத்துகிட்டு போவான் இல்லாட்டி நம்ம கைய கால உடைச்சிட்டு போவான் ராட்சசனுக்கும் அசுரனுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் அவனும் தமஸ்தான் ஆனா ரஜோகுண பிரதானமான தமஸு தமோகுண பிரதானமான தமஸு கெடுதலை பண்ணிட்டு போவான் ஆஹ இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது ஆ ஏ அல்பாஹா கலகினா பிசுனாக உபவாதினா தேச ஏ பிரபவோ தியானாபாதாகும்சாஹா இவை இவ தேவந்தி இந்த தியானத்தை அனுஷ்டிக்கிறவர்கள் அவர்களை ஓவர் பவர் பண்ணுகிறார்கள் தியானத்தை கடைபிடிப்பவர்கள் அவர்களை அதாவது ரெண்டு சொல்றார் சங்கராச்சாரியர் இங்க வந்து தியானத்தினால ஆன்மீக முன்னேற்றம் அடையிறது இருக்கட்டும் தியானத்தினால உலகியல் வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் தர்மமான வாழ்க்கையில செல்வம் படிப்பு புகழ் அரச பதவி இவற்றையெல்லாம் அடைகிறார்கள் அவர்கள் இவர்களையெல்லாம் இவர்களெல்லாம் மேலோங்கி இருக்கிறார்கள் சமூகத்தில் இவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் இந்த தியானம் செய்யாத வாழ்க்கையில் பொருளை பெறாத இப்ப இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா இந்த கெட்ட குணத்தை எல்லாம் விட்டுட்டு நல்லா தியானம் பண்ணி கடுமையா உழைச்சியான மேலே வரலாம் அப்படின்னு அர்த்தம் ஆஹ் உழைப்பவனுக்குத்தான் உலகம் உழைப்பவனுக்குத்தான் உலகம் நன்மை மதிக்க உலகம் மதிக்கிறது நன்மையை செய்கிறது உழைக்காதவனை உலகம் புறந்தள்ளுகிறது ஆகவே உழைக்கணும்னு சொன்னால் ஒரு முகப்பாடுவோம் உழைப்புக்கு தேவை ஒருமுகப்பாடு அப்படி கொண்டு வந்துருக்கு உழைப்புக்கு தேவை மன ஒருமுகப்பாடு ஆகவே நீ தியானத்தையே தியானம் பண்ணுங்கிற தியானத்தையே தியானம் ஏகாதத்தையே கடவுள் என்று நினைப்பாய தியானமே பிரம்மம் என்று தியானத்தை தியானிப்பாயாக நீங்க கண்ண முடா தியானம்னா என்னங்கிற ஞானம் இருக்கும் அப்படி தியானம் பண்ணு அப்படி சொல்றார் எனக்கு என்ன பலன் பார்த்துருவோம் சயோத்தியான गतम, यथा कामचारो अस्ति भगवो तन्मे भगवान மச்சாரோவனோவூஸீத்வி சயோ தியானம் பிரஸ்தொருவன் தியானத்தை உபாசிக்கிறானோ தியானம் அவன் நல்ல சௌரியத்துக்கு இஷ்டத்துக்கு தியானம் பண்ண முடியும் அவன் வாழ்க்கையில ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அவனுக்கு சொசைட்டில மதிப்பு இருக்கும் இது மாதிரி ஒரு அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அவனுக்கு வாழ்க்கையில் மேன்மை ஏற்படும் அப்படிதான் அர்த்தம் அப்புறம் கேட்குற தியானத்தை காட்டிலும் உயர்ந்ததுதான் இருக்கான் இருக்கேன் சொல்லுங்களேன் சொன்னா போச்சு படிக்கலாம் விஜயானம் பாத் தியானாத் பூஜா விஜனம் விஜாதி யுர்வேதும் சாம வேதம் ஆசர்ணம் பஞ்சம பித்திரும் வாக்கோ வாக்கம் விூத்த விதைய ீ வாயுச்சா ஆச்சி மனுஷிய பசூகிச்சு திருணவனஸ்பீன் ீலிக்கேமோம விவ विजानाति विज्ञानम विज्ञानम नाम எத்தனை நாம வாக்கு மன்கல்பித்தம் தியானம் ஆறு பாத்த இதெல்லாம் உபாசனை பண்ணி பார்த்தா தானே தெரியும் உபாசனை பண்ணினா தானே இந்த உபாசனையோட பலனை அனுபவிக்க முடியும் உபாசனை பண்ணி பார்த்தாதான் தெரியும் கொஞ்சமாவது பண்ணி பார்க்கணும் காட்டணும் உயர்ந்தது என்னன்னா விஜயானம் விஜயானம்னா என்ன அர்த்தம் பிரமாண ஜம் பிரமாணம் விஜயானம்னால் இப்போ நம்ம இருக்கிற சயின்ஸு பௌத்திக விஜானம் இல்லை அது வந்து சயின்ஸுன்னு சொல்லின்னு இருக்கோம் பௌத்திக விஜானம் அந்த விஜானம் இல்லை அகம் பிரம்மாஸ்தியும் விஜானம்னு சொல்லுவோம் அபரோக்ஷானத்தையும் விஞ்ஞானம்னு சொல்லுவோம் அந்த விஞ்ஞானமும் இல்லை இங்கே இங்கே விஜானம்னு சொன்னால் பிரமாண ஞானம் பிரமாணத்தையாக ஜாத்தம் ஞா ஞாத்தம் ஞானம் பிரமாணமாக தெரிஞ்சின்ற ஞானம் ியர் சொர் ஆர் வேதம் அயத்தையான கண்ண நமக்குனால அதன் மூலமா அறிவு கிடைக்கிற அறிவை எல்லாரும் கண்ண முடியுங்கோ தியானம் பண்ணுங்க சொன்ன அதுதான் சொல்லித்தரத்துக்கு காரணம் என்ன தியானத்தை பத்தினம் இல்லாமல் தியானம் பண்ண முடியாது என்றால் என்ன தியானத்திற்கான விதிமுறைகள் என்ன தியானம் செய்தால் கிடைக்கும் பயன் என்ன தியானம் செய்வதற்கு தகுதிகள் இருக்கிறதா என்ன அப்படியானால் அந்த தகுதிகளை தெரிந்து கொள்வது எப்படி நிறைய கேள்விகளாக இருக்கு அப்படி தெரிஞ்சுட்டா தான் தியானம் பண்ண முடியும் தியானத்துக்கு ஞானம் வேணும் ஞானம் இல்லாம தியானம் இல்லை மன ஒருமுகப்பாட்டு பெறுவதற்கு வளர்ப்பதற்கு அறிவு தேவை அறிவு தேவை பிரமாணமா ஒத்துக்கணும் அந்த ஞானம் இந்த விஞ்ஞானம் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் ஞானம் இருந்தா தான் தியானம் பண்ண முடியும் அந்த ஞானத்தை எதிலிருந்தா தெரிஞ்சுக்கணும் பிரமாண ஜன்யம் பிரமா பிரமாணத்தினால்தான் பிரமா என்ன ஞானம் ஞானத்துக்கு இன்னொரு சொல் பிரமா பிரமா பிரமாண ஜன்யம் ஆக அறிவு அறிவைத்தரும் கருவியிலிருந்து தோன்றுகிறது அறிவைத்தரும் கருவியாக ஒன்றை ஏற்றுக்கொண்டால் தான் அதிலிருந்து அறிவை ஏற்றுக்கொள்ள முடியும் அறிவை தரும் கருவியாக ஒன்றை ஏற்றுக்கொண்டால் தான் அதிலிருந்து பெறப்படும் அறிவை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அறிவை ஏற்றுக்கொண்டால் அந்த அறிவை ஆள் மனதிலே பதிய செய்கின்ற செயலாகிய தியானத்தை செய்ய முடியும் தியானத்தின் பலன்தான் ஒரு முகப்பாடு அதையே தியானம்னு சொல்றோம் தியானத்தின் பிரயோஜனம் ஏகாகிரதா ஆக்சுவலா தியானம்ங்கிறது ஒரு கிரியா அந்த கிரியா கிரியினுடைய ஜன்யம் தான் ஏகாகிரதா ஆனால் தியானத்தையே ஏகாகிரதா சொல்லிடுறோம் சாதனே சாத்திய புத்தி சாதனத்தையே சாத்தியமாக சொல்கிறோம் அந்த ஏகாகிரதையை கொடுக்கக்கூடிய தியானம்ங்கிறது நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் அந்த தியானத்துக்கு ஞானம் தேவை அந்த ஞானத்துக்கு பிரமாணம் தேவை பிரமாண ஜன்யம் ஞானந்தான் இங்கே வந்து விஜானம்னு சொல்லப்படுது பிரமாணமா அப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு இது வந்து ரிக்வேதம் அந்த பிரமாணத்தை ஏகாகிரத வேணும் நிறைய தியானம் பண்ணிருந்தா தான் இதை புரிஞ்சுக்க முடியும் தியானா தியானத்தை காட்டிலும் விஜானம் பெரியது சிறந்தது மேலானது உயர்ந்தது நுண்மையானது வியாபகமானது விஜயானத்தினால் என்றோ ருக்வேதம் எதிர்வேதம் எல்லா வித்தைகளையும் அறிகிறான் ஆக வைதிக வித்தைகளையும் வேத வேதங்களையும் வேத அங்கங்களையும் உலகத்தில் உள்ள உயிரினங்களையும் எல்லாவற்றையும் அறிவால் அறிவைத்தரும் கருவிகளால் என்றோ அறிந்து கொள்கின்றார்கள் அறிகிறார்கள் அறிவைத்தரும் கருவிகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ார்கள் எல்லாவற்றையும் அறிவால்தான் அறிகிறான் பகுத்தறிவும் ஆற்றலால் அறிகிறான் அறிவால் அறிகிறான் அறிவை தரும் கருவியின் துணை கொண்டு அறிகிறான் எனவே அறிவையே தியானிப்பாயாக விஜயானத்தை கடவுளாக கருதி தியானம் செய்வாயாக உபாசனை பண்ணுவாயாக அதை மெடிடேட் பண்ணு பார்க்கலாம் அடுத்த வகுப்பு ஓமா து மமாங்காணி வாக் பிராணச்சக்ஸ் மதோ ஐயனே எனதுள்ளே நின்று மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் ஆதிகருநஸஸ்வீ <laughs>